வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாவது செய்திச் செய்தி ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் உடல்நல குறைவால் நேற்று மாலை ஐந்து மணிக்கு காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி பாரதிய ஜனதாவை தொடங்கியவர் வாஜ்பாய் மறைவிற்கு தமிழக அரசு இன்று விடுமுறை அறிவித்துள்ளது மேலும் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது வாஜ்பாயின் மறைவு இந்தியாவிற்கே பேரிழப்பு என்றும் தனது வாழ்நாளையை இந்தியாவிற்காக அர்ப்பணித்தவர் என்றும் முதல்வர் பழனிசாமி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் முதல்வர் பழனிசாமியும் எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினும் வாஜ்பாயின் மறைவிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக டெல்லி சென்றுள்ளனர் அடுத்த ஆண்டு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு புதிய சீருடைகள் அறிமுகப்படுத்தப்பட ஒரு மாத காலத்திற்குள் பிளஸ் டூ மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் விலையில்லா சைக்கிளும் வழங்கப்படும் என்றும் அடுத்த ஆண்டு பனிரெண்டு வகையான புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு குற்றங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட இரு சக்கர வாகனங்கள் ஆட்டோ மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வருகிற அதிகரித்து வருவதாலும் பல மாநிலத்தவர் வெளிநாட்டினருக்கு தொடர்பு உள்ளதாகவும் சிலை கடத்தல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது கமலஹாசன் தத்தெடுத்துள்ள அதிகத்தூர் கிராமத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று கிராம கூட்டம் நடைபெற்றது இதில் தெருவிளக்கு பராமரித்தல் சாலையை சீரமைத்தல் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நடைபெற்ற அடல் பிகாரி வாஜ்பாயின் மறைவிற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சிக்குடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரள மாநிலத்தின் வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண உதவியாக ஒடிசா மாநில முதல் மந்திரி நவீன் பட்நாயக் ஐந்து கோடி ரூபாய் அளித்து உத்தரவிட்டுள்ளார் மழை வெள்ளம் காரணமாக கொச்சி விமான நிலையம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேர்தல் பிரச்சார களமாக பயன்படுத்திவிட்டார் என்று சிவசேனா கட்சி கடுமையாக சாடியுள்ளது பிரபல எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறுவனமான வீடியோகானின் அதிபர் வேணுகோபால் தூத் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது நடிகர் ராஜ்குமாரை வீரப்பனிடமிருந்து மீட்டது பற்றி சில தகவல்களை கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ் கிருஷ்ணா தான் எழுதிய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை சிறுவ சிறுமிகள் முன்னூறு பேர் அமெரிக்காவுக்கு கடத்தி விற்கப்பட்ட திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அமெரிக்க தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மேம்படுத்துவதில் அவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த புரட்சியில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய கடாபி ஆதரவாளர்களுக்கு திரிபொலி கோச்சில் வழக்கு நடந்தது இதில் நாற்பத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் ஜனாதிபதிக்கான தேர்தல் செப்டம்பர் நான்காம் தேதி நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இலங்கை ராணுவத்தில் வெடிகுண்டுகளை மோப்பம் பிடிக்க கீரிகளை பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நாய்களை விட கீரிகளுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருப்பதாகவும் அவை சிறப்பாக வெடிகுண்டுகளை கண்டுபிடிப்பதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் கார் மதுபானம் புகையிலை பொருட்கள் மீதான விலையை துருக்கி அதிகரித்திருப்பது முடிவு என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது கோபுரங்களை அமைக்கும் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது வணிகச் செய்திகள் கர்நாடகாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனமான ரெண்டோமோசோ வீட்டு உபயோகப் பொருட்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறது இதில் ஸ்மார்ட் வாடகைக்கு பெற முடியும் ரூபாய் மதிப்பு சரிவால் கவலை அடைய தேவையில்லை ஏற்ற தாழ்வுகளை சமாளிக்கும் அளவுக்கு போதுமான அந்நிய செலாவணி கையில் இருப்பதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் செயல்பாடுகள் அதன் தாய் நிறுவனமான அறிவித்துள்ளது விரைவிலேயே புதிய இணையதளம் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது விளையாட்டு செய்திகள் சூப்பர் கோப்பை கால்பந்து சாம்பியன் ஆட்டத்தில் அட்டலிகோ மேட்ரிடி நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ரியல் மேட்ரிடியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் டெஸ்ட் கேப்டன் அஜித் வடேகர் உடல்நல குறைவால் மும்பையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இங்கிலாந்துக்கு எதிரான இரு டெஸ்ட் போட்டிகளிலும் மோசமான தோல்வியை தழுவியதால் பயிற்சியாளர் ரவிசாஸ்திரியை நீக்கிவிட்டு டிராவிடை நியமிக்க வேண்டும் என இந்திய ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அடுத்த ஒலிம்பிக் சாம்பியன்களை நாம் உருவாக்க வேண்டும் என துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்திரா தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் விசுவாசம் படத்திற்கு பிறகு நடிகர் ரஜித் தீரன் அதிகாரம் ஒன்று பட இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிப்பது உறுதியாகியுள்ளது இப்படத்தை ஸ்ரீதேவியின் தயாரிக்க உள்ளார் இந்த படம் பிங்க் என்ற ஹிந்தி படத்தின் ரீமேக்காக இருக்கும் என்று கூறப்படுகிறது கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் ரூபாய் பத்து லட்சமும் நடிகர் விஷால் ரூபாய் பத்து லட்சமும் வழங்கியுள்ளனர் பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் எட்டு ஆண்டுகள் கழித்து குலாப் ஜாமுன் என்ற படத்தில் சேர்ந்து நடிக்க உள்ளனர் மேயாத மான் பட இயக்குனர் ரத்னகுமாரின் ஆடை என்று பெயரிடப்பட்டுள்ளது நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த படத்தில் அமலாபால் ஒப்பந்தமாக நிறைவடைகின்றன மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்